திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உறகின்னபிரான் இன்னு வந்து இருப்பேனென்று என் நெஞ்சினரையப் புகுந்தான் விருப்பே பெற்று அமுதமுண்டு கழித்தேனே நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில் பத்தாம்பத்து எட்டாம் திருவாய்மொழியாலே திருப்பேர் நகர் திவ்வதேசத்துக்கு பல்லாண்டு பாடுகிறார் திருச்சி கருகே காவிரி கரையில் உள்ளது திரு பேர் நகர் கோவிலடி என்று பிரசித்தமாக வழங்கப்படுகிறது இவ்விடத்தில் பகவான் அப்பக்கொடத்தனாக சயன திருக்கோலத்தில் எடுந்தொளி உள்ளார் ஆழ்வாருடைய உள்ளத்துக்கு வருவதற்கு முன்னால் பகவான் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கிறார் திருப்பேர் நகரிலே கிடந்தான் திருமாலஞ்சோளமலையிலே நின்றான் தற்போது நம்மாழ்வார் திருவுள்ளத்தை அடைந்துள்ளான் அடைந்தோதடல்ல இனி இவ்விடத்தை விட்டு அசையமாட்டேன் பெயரமாட்டேன் என்று ஆனந்தமாக பிடிவாதத்தோடே கிடக்கிறான் நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியில் எத்தனையோ திவ்வதேசங்களை பல்லாண்டு பாடினார் சோழ நாட்டு திருத்தலங்களும் அடங்கும் ஆனால் அனைத்து திவ்யதேசங்களுக்கும் இறுதியாய் தான் வைகுந்தம் புறப்படுவதற்கு முன்னால் நம்மாழ்வார் பத்து பாஷரங்களாலே திருப்பேர் நகரைத்தான் பாடுகிறார் இந்த பகவான் தான் ஆழ்வாரை வைகுந்தத்துக்கே அனுப்பி வைத்தவர் இனி கோயிலடி மகாத்மியம் பார்ப்போம் நான்கு ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்டவன் இவ்வெம்பெருமான் நம்மாழ்வார் திருமணிசையாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகியோர் பாடியுள்ளனர் காவிரிக்கரையில் இருக்கும் வெம்பெருமான் ஓரோரிடத்தில் ரங்கம் ரங்கம் என்று அழைக்கப்படுகிறான் முதலில் மைசூரு கருகிலே இருக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆதி ரங்கமாக கொண்டாடப்படுகிறது பின்னால் கல்லணைக்கு அருகே இருக்கும் திருப்பேர் நகர் அப்பாலரங்கம் என்று கொண்டாடப்படுகிறது அடுத்து மத்தியரங்கம் நடுவிலே இருக்கும் திருவரங்கம் வடதிருக்காவேரி தென்திருக்காவேரிக்கு நடுவில் திருவரங்கம் இன்னும் தள்ளி போனோமானால் பரிமளங்கம் அந்தரங்கம் திருவிந்தளூர் பரிமளரங்கநாதன் காவேரி தீர ரசிகனாகவே எழுந்துருளி உள்ளார் கும்பகோணத்தில் ஷாரங்க வாணி ஆறாவதனும் கிடந்த திருக்கோலத்தில் அரங்கனாகவே உள்ளார் இப்படி காவிரிக்கரையில் காத்திருக்கும் எம்பெருமான்களில் அப்பால எந்தொலி உள்ளார் இத்திருத்தலம் தனிச்சிறப்பு வாய்ந்தது அதாவது துர்வாச முனிவர் தபசு புரிந்து புரிந்து சாபம் கொடுத்தாலே தன் தவம் வளரும் என்கிற அளவுக்கு பெருமை பெற்றுவிட்டார் உபமன்யு என்னும் துர்வாச முனிவருடைய சாபத்தாலே தன் பலத்தையெல்லாம் இழந்தான் அப்போது இந்த பலாசவன க்ஷேத்திரத்துக்கு வந்து புஷ்கரணியில் நீராடி பெருமானை வணங்கி தினப்படி ஒரு லட்சம் பேருக்கு அன்னதானம் ததியாராதனம் செய்து வந்தான் இந்த க்ஷேத்திரத்தின் அருகிலேயே ஒரு பெரும் மண்டபம் அரண்மனை கட்டி செய்து வந்தான் ஓர் திருமாலே ஒரு வயசான அந்தனர் வடிவத்தை கொண்டு மன்னனிடம் அன்னம் கேட்டான் மன்னனும் அன்று சமைத்திருந்த அனைத்தையும் கொடுக்க ஒரு லட்சம் பேர் உண்ண வேண்டியதவை திருமாலே உண்டு முடித்து விட்டார் மன்னவனுக்கோ வியப்பு உம்முடைய பசி தீர்ந்ததா அல்லது வேறேதேனும் வேண்டுமா என்று கேட்க ஒரு குடம் முழுவதும் நெய்யால் செய்யப்பட்ட அப்பம் வேண்டும் என்று பெருமான் கேட்டான் உடனே அரசன் அப்பத்தை சமர்ப்பித்தார் வயிறார பெருமான் அப்பத்தை உண்டான் உலகத்தையே உண்டவன் அப்பம் எம்மாத்திரம் அப்பம் வயிற்றுக்குள் இறங்கியவுடன் பெருமான் சற்றே களைப்போடே இவ்விடத்திலேயே சயனித்தார் என்ன வலது கையால் அப்படத்தை அணைத்துக் கொண்டே பகவான் பக்தர்கள் ஒவ்வொருவரும் வருவோமா அவன் அப்பம் பிரசாதத்தை பெறுவோமா என்று காத்திருந்தே சயனித்திருக்கிறான் தற்போது இத்திருத்தலம் திருப்பணி செய்யப்பட்டு வருகிறது கூடிய விரைவில் சம்பரோக்ஷனம் நடக்க விறக்கிறது அடியார்கள் அனைவரும் அவசியம் திருத்தலத்து திருப்பணியில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டுமானால் சில படிக்கட்டுகள் ஏறி உயரமான பிராகாரத்தை அடைகிறோம் என் அழகான காட்சி இங்கிருந்து கண்டால் உடனே காவிரி தாயார் தன் கரையோட சேவை சாதிக்கிறாள் காவிரி கரையில்தானே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான் பகவான் சயன திருக்கோலம் அப்பக்கூடத்தான் அப்பாலரங்கன் என்று அழைக்கப்படுகிறார் நாச்சியார் இந்திராதேவி கமலவல்லி நாச்சியார் இந்திர தீர்த்தம் இந்திர விமானம் இந்த கஷேத்திரத்துக்கு எத்தனையோ பெருமகள் இருந்தாலும் நம்மாழ்வார் கடைசியாக பாடினாருங்கிறது தனிச்சிறப்பு பேரே உரைகின்ற பிரான் பேரேனன்று என் நெஞ்சரைய புகுான் காரேள் கடலேழ் மலை ஏழு உலகொண்டும் ஆறாவயிற்றானை அடங்க பிடித்தேனே ஏழு ஏழு மலைகளையும் கடல்களையும் உண்டு முடித்தும் இன்னும் பசி தீராமல் இருந்தானாம் எம்பெருமான் ஆனால் எப்போது அப்பத்தை உண்டானோ அப்போதே பசி தீர்ந்து போனான் இன்றும் தினப்படி மாலையில் பகவானுக்கு நெய்யப்பம் செய்யப்பட்டு அவன் அனைத்திருக்கும் குடத்தின் மேலே வைக்கப்பட்டு அமுது செய்விக்கப்படுகிறது திருமங்கியாழ்வார் இவரை பாடும்போது நால்வகை வேதமைந்து வேள்வி ஆரங்கம் வல்லார் மேலை வானவரின் மிக்க வேதியர் ஆதி காலம் சேலுகள் வயல் திருப்பேற் செங்கண்மாளோடும் வாழ்வார் சீலமா தவத்தர் சிந்தை ஆளியன் சிந்தையானே என்று பத்து பாசுரங்களாலே பல்லாண்டு பாடுகிறார் திருப்பேர் நகர் கோயிலடி அப்பகுடத்தான் என்று பல திருநாமங்களோடே இத்திருத்தலம் வழங்கப்படுகிறது கொள்ளிட நதிக்கரையில் எழுந்துருளியிருக்கும் இப்பெருமான் உயரமான இடத்தில் மலைக்கட்டு திருத்தலத்தே உள்ளார் திருப்பேர் நகரான் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை அடைந்தார் தற்போது ஓரொரு பக்தனுடைய உள்ளத்தையும் அடைந்து கோலோச்ச காத்து கொண்டிருக்கிறார் அவசியம் அனைவரும் திருப்பேர் நகருக்கு வரவும் அப்பக்கூடத்தானே சேவிக்கவும் திருப்பணியில் பங்கு கொள்ளவும் மேலும் மாலை பொழுதில் சென்றால் அப்பம் பிரசாதம் பெறலாம் திருமானுடைய கட்டாட்சத்தையும் பிரசாதமாக பெறலாம் அப்பத்தையும் கட்டாட்சமாக பிரசாதமாக பெறலாம் எல்லாரும் அனுகிரகம் பெற்றுவார் கடைசியாக பாடிய திருத்தலம் ஐந்து ரங்கங்களுள் ஒன்று காவிரிக்கரை திருத்தலங்களிலே பிரதானமானது இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த திவ்யக் கஷேத்திரத்துக்கு அனைவரும் சென்று சேவிப்போம் வாருங்கள்